ஸ்ரீகுருப்பியோ நம இன்றைய தினம் லட்சியம் அப்படிங்கிற தலைப்பில் சில தர்மங்களை பார்ப்போம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு லட்சியங்கள் நாம் வச்சுருப்போம் லட்சியம் இல்லாமல் நாம் யாரும் வாழ்க்கையை நடத்துறதில்லை பிரயோஜனம் அனுதிஷ நமந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அதாவது ஏதோ ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து தான் நாம் எந்த காரியத்திலையும் ஈடுபடுவோம் ஏதோ ஒரு பயன் இருக்கும் ஒரு பயனும் இல்லாமல் நாம் ஒரு காரியத்தில் ஈடுபட முடியாது ஈடுபடக்கூடாது அந்த பயனை அடையிறதுக்கு தான் நமக்கு லட்சியம்னு பேர் சில பேரை கேட்டால் நான் ஒரு பெரிய போஸ்ட்டில் இருக்கணும் சார் அதுதான் என்னுடைய லட்சியம்னு சில பேர் சொல்கிறத கேட்போம் இன்னும் சில பேரை கேட்டால் இந்த அப்பா காலத்துலலாம் வீடு வாசல் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டா அதனால் சொந்தமாக ஒரு வீடு வாங்கி கார் வச்சுட்டு வசதியாக வாழறது தான் லட்சியம்னு சில பேர் சொல்லுவாள் இன்னும் சில பேர் எந்த ஒரு நோயும் இல்லாமல் ரொம்ப காலம் வாழணும் அதுதான் என்னுடைய லட்சியம் இப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவோம் ஆனால் இதெல்லாம் லட்சியமாக நாம் எடுத்துக்கிறதா அல்லது இதை அலட்சியமாக பார்க்கிறதாங்கிறது நமக்கு தெரியாது அதனால தான் இந்த விஷயத்தில் நமக்கு வேதமே சொல்லி கொடுக்கறது எதை நாம் லட்சியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வேதம் நமக்கு எடுத்துக் கொடுக்குறது அதனால தான் வேதத்துக்கு மாத்தானு பேர் வேத மாதான்னு சொல்கிறோம் நாம் பிறந்த நம்மளை எடுத்து வளர்த்து நமக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறது யாரு நம்முடைய தாயார் தாயார் தான் இன்னும் உண்மையாக பார்க்க போனால் இன்னார் தான் தகப்பனார்னு நமக்கு தாயார் தான் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் நமக்கு தெரிஞ்ச ஒரே முகம் தாயார் தான் ஜோ அப்பா வராபர் அப்பா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு தகப்பனாரை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதே தாயார் அதுபோல் நான்கு பேரை நம்ம தாயாராக வச்சுக்கணும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்கிறது நான்கு பேரை நாம் தாயாராக வச்சுக்கணும் யாருன்னா நம்மளை பத்து மாதம் கர்ப்பத்தில் சுமந்து நம்மளை ஒரு ஆளாக கொண்டு வந்த நம்மளை பசவிச்சவளுக்கு தாயார்ன்னு பேர் நமக்கு அதற்கப்புறம் தொடர்ந்து நமக்கு மிகவும் அத்தியாவசியமான உணவான பாலை கொடுக்கற பசுக்களை தாயார்னு பேர் கோமாத்தான்னு பேர் மூணாவது நாம் என்ன தப்பு பண்ணினாலும் அத்தனையும் பொறுத்துண்டு நமக்கு ஒரு சரியான நிலையை கொடுக்குற பூமிக்கு தாயார்னு பேர் பூமிரும் மாதான்னு வேதம் சொல்கிறது நம்முடைய இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறதுக்கும் பிறவி பயணம் அடையறத்துக்கும் நமக்கு வழி கொடுக்குற வேதத்துக்கும் தயார்ன்னு பேர் இந்த நாலு பேரை தான் நாம் தாயாராக நினச்சிக்கணும் காலங்காரத்தால் எழுந்தால் இந்த நாலு பேரையும் நாம் ஸ்மரணம் பண்ணணும்னு நமக்கு சொல்கிறா மகர்ஷிகள் அப்படி அதனாலதான் வேதத்துக்கு தாயார்ன்னு பேர் அப்படி தாயாரான வேதம் என்ன சொல்றது நீங்கள் ஒவ்வொருவரும் நான்கு விதமான லட்சியங்களை வச்சுக்கணும் அந்த லட்சியம் எப்படி இருக்கணும் பாக்கி ஜந்துக்களால அடைய இந்த மனிதப் பிறவியினால மட்டுமே அடையக்கூடியதாக வச்சு இருக்கணும் அதுக்குதான் லட்சியம்னு பேர் என்ன அந்த நான்கு லட்சியம் அப்படின்னா ஜாயாமே சாத்யாத் ஜாயாமே முதல் லட்சியம் நாம் ஒவ்வொருவரும் கல்யாணம் பண்ணிக்கணும் திருமணம் பண்ணிக்கணும் திருமணம் ரொம்ப முக்கியம் அதை மனுஷனால மாத்திரம்தான் பண்ணிக்க முடியும் அந்த திருமணம்ங்கிறத ஏன் அவ்வளோ முக்கியமாக வச்சுருக்காது ஏன் ஒரு லட்சியமாக நாம் அடையணும்னு சொல்கிறாங்கிறத பின்னாடி உபன்யாசங்களில் பார்க்கலாம் ரெண்டாவது அஜா ஏஜா சந்ததிகள் குழந்தைகள் பிறக்கணும் வித்தம் மே சாத் நேர்மையான வழியில் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அத கர்ம குருவீஜா அதை வச்சு நம்முடைய கடமைகளை பூரா செய்யணும் நாம் ஒரு அறுபது வயசு வாழ்ந்தப்புறம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் நம்முடைய கடமைகள் எதுவுமே பாக்கி இருக்கக்கூடாது அவ்வளவும் நாம் பண்ணியிருக்கணும் எப்படி யார் வாழ்க்கையை நடத்துகிறாரோ அவர்தான் சரியான லட்சியத்தோடு போகிறார்னு அர்த்தம் அப்படின்னு வேதம் இந்த நான்கையும் நாம் லட்சியமாக வச்சுக்கணும் அப்படின்னு வேதம் நமக்கு காட்டுறது இந்த நான்கையும் நாம் அடைஞ்சுடணும் இதான் நாம் லட்சியமாக வச்சுக்கணும் கல்யாணம் பண்ணிக்கிறது நமக்குன்னு சந்ததிகள் பிறக்கிறது நேர்மையான வழியில் பணம் சம்பாதிக்கிறது இந்த மூணையும் வச்சுண்டு நாம் நம்முடைய கடமையை பண்ணுறது அதாவது கல்யாணம் பண்ணின்ற பத்னி நம்முடைய சந்ததிகள் பணம் இவைகளை வச்சுண்டு நம்முடைய கடமைகளை நாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு உபனிஷத்து நமக்கு எடுத்து காட்டுறது இதுதான் நாம் லட்சியமாக வச்சுக்கோம் இந்த லட்சியத்தை அடையிறதுக்கு தான் நாம் பாடுபடணும் அது தேவை இது தேவை தேவைன்னு பார்க்க போனால் அதுக்கு எல்லையே இல்லை நிறைய தேவைகள் நமக்கு இருக்குது இந்த நால அடையிறதுக்கு என்ன தேவையோ அதை நாம் வச்சுட்டா போகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை நாம் வளர்த்துக்கணும் மேலும் இந்த நாளையும் நாம் எக்காரணத்தை கொண்டும் முட்டுக் கொடுக்கக்கூடாது நம்முடைய பத்னியாகட்டும் சந்ததிகளாகட்டும் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் இவைகளெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் நாம் குறுக்கு வழியில் அவைகளை நேர்மையான வழியில் கொண்டு போகணும் அதை வச்சுட்டு நம்முடைய லட்சத்தை அடையணும் பூரங்கிற எண்ணம் வரணும் நமக்கு அதுக்கு ஒரு கதை கூட சொல்கிறதுண்டு ஒரு மீனவன் கடற்கரையில் உட்காந்து ஹாயா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார் ஒரு ஆழ்வன் தான் என்னப்பா உட்காண்டிருக்கேன் உனக்கு வேலை வெட்டி கிடையாதா அப்படின்னு கேட்டான் உண்டே என்ன வேலை தினமும் காலம்பற படகை எடுத்துன்னு போனேன்னா ஒரு கூடை மீன் பிடிச்சுன்னு வருவேன் அதை கொண்டு போய் கொடுத்தேன்னா எனக்கு ஐம்பது ரூபா பைசா வரும் அதை கொண்டு போய் மனைவிக்கிட்ட கொடுத்தேன்னா அதோட என்னுடைய கடமை முடிஞ்சிடும் நான் அதுக்கப்புறம் ஹாயாக வந்து உக்காண்டிருப்பேன் இதை கேட்டோடனே என்றாள் அட பாவமே இது ஒரு வாழ்க்கையா ஒரு நாளைக்கு எத்தனை கூடை நீ எடுக்கலாம் மீன் அப்படின்னு கேட்டான் பத்து கூட எடுக்கலாம் ஒரு கூட ஐம்பது ரூபான் ஐநூறு ரூபாய் அதனால ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபான்னா மாசம் எவ்வளவு பணம் வரும் நிறைய பணம் சேர்க்கலாமே அதனால நிறைய பணம் சேர்த்தா பெரிய வீடு கட்டலாம் வச்சு பிரம்மாண்டமாக ஒரு பங்களா கட்டலாம் அப்புறம் அங்கே நம்ம குடும்பத்தை வச்சு நாம பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் நாம் ஹாயாக உக்காண்டிருக்கலாம் அப்படின்னா இப்பவே நான் அதைத்தானப்பா பண்ணிட்டுருக்கேன் இப்போவே நான் ஹாயாக தான் நான் இன்னும் நிறையா பணம் பணம்னு ஓடி சம்பாதிச்சு கொண்டு வந்து ஒரு வீடை கட்டி இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ள எனக்கு என்னென்னெல்லாம் வியாதி வருமோ இப்பவே நான் ஹாயாக தான் இருக்கேன் என்னுடைய கடமையை பண்ணிட்டு அப்படின்னு சொன்னான் அந்த மீனவன் அந்த மீனவன்தான் நாம் உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படி போருங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கணும் நம்முடைய கடமைகளை நாம் முடிஞ்ச வரையிலும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறதாக இந்திக்கு தகவலை சொல்லிட்டு அடுத்த உபன்யாசங்களில் மேற்கொண்டு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம்